இயற்கை இந்த வெயில் காலம் வந்ததுனால இந்த உஷ்ணத்தினால நிறைய உடல்நலக் கோளாறுகள் வரும் அதுக்கு தண்ணீர் நிறைய குடிக்கணும் குடிக்காமல் உடல்நலக் கோளாறு ஏற்படும் நிறைய பேர் நிறைய விதமா சொல்றாங்க அத பத்தி உங்க தெரிஞ்சுக்கலாம் வெயில் கோடை காலத்துல கோடை சம்பந்தமான அதாவது நீர் குடிக்கிறது தண்ணி குடிக்கிறதுன்றத பத்தி நான் வந்து முன்பே வந்து நம்ம இதுல பேசும்போது சொல்லிருக்கேன் எளிமையான ஒரு பார்மொழி சொல்ல நான் அடிக்கடி அடிக்கடி நம்ம பேசுறதுலாம் சொல்றது அந்த பழமொழிப்படி பாத்தீங்கன்னா இந்த அந்த ஒரு வழியிலேயே வந்து இந்த ஒட்டுமொத்த இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் வந்துட்டால் கூட கொஞ்சம் நான் விளக்கமா சொல்றேன் இப்ப இருக்கிற சூழ்நிலைல நிறைய நோய் வர்றதுக்கு காரணம் என்னன்றத நான் விளக்கமா சொல்றேன் தெரிஞ்சுக்கணும் இப்ப வந்து பசி தண்ணி குடிக்கிறது தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கிறது மட்டும்தான் சரியானது முதல் இந்த விஷயத்த வந்து நம்ம நேயர்கள் எடுத்தால் மட்டும்தான் தண்ணி குடிக்கணும் என்ன ஆகுனியா உடம்புல சுத்திட்டு இருக்கும் சிறுநீரா மாறி வெளியில வரும் இல்லைன்னா உடம்பு சூட்டுக்கு தகுந்த மாதிரி வியர்வியா மாறி வெளியேறியும் நீராவியா மாறி நீராவியா மாறி நீராவி தொலைகள் வழியாக வெளியேறாங்க அப்ப வந்து நம்ம என்ன ஒரு மிகப்பெரிய தவறு நடந்துட்டு இருக்குமே சேர்த்து தான் என்ன நடக்குது உடம்பு குளிர் குளிர்ம குளிர்மை பண்றதுக்கான முயற்சியில தான் அநேகமா எல்லா இடத்துலயும் ஈடுபட்டு இருக்காங்க அதுக்காக இப்ப வெயில் காலம் பாத்தீங்கன்னா வெறும் தண்ணி குடிக்கிறது மட்டும் இல்ல ஏசி போட்டுக்கிறது ஏர் கூலர் போடுறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகப்படியா இருக்கும் சாதாரணமா வசதி இல்லாதவங்க வெறும் காத்தாடி ஓடவிட்டு ஓடவிட்டு அதுல அடியில் உட்காந்து சுகமா இருக்கு வசதி உள்ளவங்க வந்து ஏசி அப்படின்ற குளிர்சாதன பெட்டிகளை வச்சுக்குவாங்க குளிர் வெறும் குளிர்விக்கும் பெட்டிகள் மட்டும் வச்சுக்குவாங்க இப்படி பல வந்து உடம்ப குழுமைப்படுத்திட்டே இருப்பாங்க சரிங்க அதுல என்ன ஆகுது வெளியில உடம்ப குளிர்மைப்படுத்தப்படுத்த சரிங்க உள்ளுக்குள்ள வந்து உடல்லோட சூடு அதிகரிக்கும் அப்படின்றத எல்லாரும் நினைவு வைக்கணும் வெளியில குளிர்விப்பு தன்மை வந்து அதிகமா இயற்கையா ஆனா சாதாரண உடம்புல இப்ப இருக்கிற டெம்பரேச்சர் இருக்கு அந்த இடத்துல என்ன விதமான காற்று வசதி கிடைக்குதோ அது மாதிரியான இதுல வந்து வாழ்ந்து பழகிட்டா நமக்கு வந்து சமநிலை மாறாம இருக்கும் அதாவது நீர் தன்மை உடம்புல இருக்கக்கூடிய நீர் தன்மை மாறாம இருக்குங்க அப்போ தாகம் அப்படின்றது வந்து ஒரு ஒரு அறிகுறி தான் நமக்கு நமக்கு எது தேவையோ அதை உடம்பு கேக்கும் தண்ணி தாகம் எடுத்தா தண்ணி பசிச்சா அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நமக்கு உடலோட உடலுடைய மொழிகள் உடல் வந்து என்ன பண்ண தனக்கு வந்து பசிச்சா சாப்பிடணும் அல்லது தவிச்சா தண்ணி குடிக்கணும் அப்படின்றனால ஏற்கனவே அந்த அறிவு வந்து நமக்குள்ள பொதியப்பட்டு இருக்கு இயற்கையா அப்ப அந்த அந்த என்ன தேவைன்னு கேக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்தா போதுமே ஒழிய அளவு நிர்ணயம் பண்ண முடியாது ஒரு நாளைக்குன்னா அது ஒரு தவறான ஒரு வழிமுறைங்க அது ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட வேலைத்தன்மை ஒவ்வொருத்தருடைய வாழும் சூழ்நிலை அந்த ஒவ்வொருத்தர் ஒரு ஏசி ரூம்குள் உட்காந்துட்டு மூணு லிட்டர் தண்ணி குடிச்சாருன்னா என்ன ஆகும் அப்படின்னா அவருக்கு வந்து சிறுநீரகங்களுக்கு வந்து அதிகப்படியான வேலை அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த தண்ணியை வந்து அவருக்கு வீர்க்காது அதிகமா வியர்க்காததுனால அதிகப்படியா இருக்கூடிய தண்ணியை வந்து வெளியேற்றுறதுக்காக சிறுநீரகம் வந்து கொஞ்சம் அதிக உழைப்பு கொடுத்து வேலை செய்ய வேண்டியிருக்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சில சமயங்களில் நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய தேவையான தாது உப்புக்களும் கூட சிறுநீர் வழியா வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் அளவுக்கு தண்ணி வந்து இந்த மாதிரி வந்து கணக்கு வச்சு குடுக்க குடிக்கிறதுனால அளவுக்கு அதிகமா தண்ணி உடம்புல போய் அந்த நீர் தன்மை சம்பந்தமான வியாதிகள் அதை இப்ப வந்து உடம்பு ரொம்ப குளிர்ந்த தன்மையோட இருக்குன்னு வைங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னா குளிர்ந்த தன்மை உள்ள அதுக்கான நோய்கள்லாம் நம்மளை அணுகும் அதனாலதான் வந்து அளவுக்கு அதிகமா அதாவது வெயில் காலத்துல அளவுக்கு அதிகமா தண்ணியை குடிச்சு போட்டு சளி புடிச்சவங்கதான் ஜாஸ்தியா இருப்பாங்க குளிர்ந்த நீர் குடிப்பாங்க நிறைய ஐஸ் தண்ணிய குடிப்பாங்க எடுத்து தண்ணிப்பாங்க ஐஸ் கிரீம் இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிட்டு உடம்ப குளிர்வுக்கு பண்ணிக்குவாங்க ஏற்கனவே நான் வந்து பேசும்போது நான் குறிப்பிட்டு இருக்கிறேன் ஐஸ்கிரீமோ அல்லது குளிர்ந்த நீரோ குடிச்ச அந்த உடம்பு உள்ளுக்குள்ள வயிற்றுக்குள்ள வந்து அந்த நீர் வந்து அல்லது அந்த ஐஸ் வந்து குளிர்ந்த தன்மை வந்து மாறுறதுக்கு முப்பதுல இருந்து நாற்பது நிமிஷம் ஆகும் உடலுடைய சூட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து அதிகப்படுத்திக்கிறது வரைக்கும் அந்த நாற்பது முப்பதுல இருந்து நாப்பது நிமிஷம் வரைக்கும் ஜீரண உறுப்புகள் தன்னோட வேலையை நிறுத்திரும் ஆமா அது மாதிரி சொல்லி இது அது மட்டும் இல்லாம உடம்பு வந்து அளவுக்கு அதிகமா குளிர்மையாக என்ன ஆகுது மூக்குல சளி ஒழிவ ஆரம்பிக்கும் ஏன்னா அதிகப்படியான வந்து எல்லா இடத்துலயும் கொண்டு போய் பாக்கும் அப்ப அது என்ன ஆகுது தானாவே வந்து வெளியில வெளியில தள்ளுறக்கான முயற்சியில் ஈடுபடும் உடம்பு நம்ம நீங்க அமிர்தமே சாப்பிட்டாலும் அளவுக்கு அதிகமா போயிடுச்சு அப்படின்னா அத வெளியே அத வந்து தனக்கு ஏத்துக்காது அப்படின்னு உடம்பு வெளியே தள்ளத்த செய்யும் அப்ப அந்த அதுக்கு வந்து அது வந்து தேவையில்லாத விஷயமா மாறிடு உடம்புக்கு வந்து அந்த அதிகப்படியான தண்ணி அல்லது அதிகப்படியான உணவு எதுவானாலும் அது வந்து வெளியுத்தல தான் பாக்கும் அப்ப என்ன பண்ணுன்னா அடிக்குவேட் குவான்டிட்டி அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க போதுமான அளவு நீர் குடித்தல் அப்படின்ற அந்த அந்த ஒரு சூத்திரத்தை நம்ம வந்து மனசுல வச்சுக்கோணுங்க அது விட்டுட்டு வந்து கணக்கு போட்டுட்டு அதாவது உங்களுக்கு நீங்க கணக்கு போட்டு எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா இயற்கைக்கு முரணா செயல்பாடா மாறிடும் இயற்கைக்கு முரணா எப்ப எல்லாம் இயக்கிறானோ அப்ப எல்லாம் நோய் தான் வரும் தாகம் எடுத்தா குடிக்கலாம் அது எத்தனை தனம் குடிக்கிறது எப்படி குடிக்கிறது அப்படின்றது நாம தான் நிர்ணயம் பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னா தாகம் அடிக்கடி தாகம் நிறைய எடுக்குது அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் தாகத்தை துணிக்கிறதுக்கு நமக்கு இயற்கையிலே கிடைக்கூடிய நன்னா அறிவி குடிக்கலாம் குளிர்ந்த இப்ப ரொம்ப அதிகமா சூடு உடல் சூடு இருக்கு அப்படின்னா சீரக தண்ணி சொல்லியிருக்கேன் இன்னும் வந்து சில வந்து இயற்கையான வெட்டி வேறு எல்லாம் போட்டு கொஞ்சம் இதெல்லாம் குளிர்ம பண்ணி அதை குளிர்ந்து அந்த காற்று மேல படிச்சு வர்ற மாதிரி உடம்புக்கு பண்ணுவாங்க அது மாதிரி வெட்டிவேறு தடுக்கப்படுற தட்டிகள் எல்லாம் கட்டி வச்சுக்கலாம் வேணா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு விசிறி வச்சு அல்லது காத்தாடிய மின்ல சரத்துல இயங்கக்கூடிய அந்த காத்தாடிய வந்து அழகா வச்சு பழகிக்கணும் அத வந்து அதிகமா ரொம்ப வேகமா இயக்கப்படுறதுனால என்ன ஆகு உடம்பு அளவுக்கு அதிகமா குளிர்ந்து அப்ப சூட்டுக்கும் குளிர்மைக்கும் ரெண்டுக்கும் நடுவுல உடம்பு சிக்கிட்டு அதனாலதான் வந்து நோய்கள் உருவாக ஆரம்பிக்குது அப்புறம் இந்த சமயத்துல வந்து இன்னொரு விஷயம் குறிப்பிட விரும்புறேன் இந்த வெயில் காலத்துல நீர் துருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு தன்மை வரும் பற்றாக்குறையினால சில சமயங்கள்ல வந்து நிறைய பேர் அவதிப்படுவாங்க அதனால என்ன ஆகுனா நீர் கடுப்பு கடுப்பு அதாவது கழிக்க போனீங்கன்னா கடுக்கடுப்பு வரும் சொட்டா தான் வரும் கொஞ்சம் வெது தண்ணி குடிச்சா போதுங்க அதுவே மிகச்சிறந்த மருந்தா மாறிடும் சரிங்க அந்த நீர் கடுப்பு வந்து நீக்கிரும் அதுக்குன்னு எந்த மருந்துகளும் சாப்பிட தேவையில்லை மீண்டும் அடுத்த இயர்க்கை இயலில் சந்திப்போம் நன்றி